அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு பெருமவற்றுள் யாம் அறிவது இல்லை அறிவறிந்த மக்கட்பேறு அல்ல பிற மக்கட்பேறு அதிகாரம் பரிமேலழகருடைய மொழியில் சொன்ன புதல் வரை பெறுதல் அதில் முதல் குரப்பாய் முகவரையாக நாம் இதற்கு முன்னால் பகுதியை பார்த்துட்டோம் பெருமவற்றுள் இந்த உலக வாழ்க்கையில் நாம் அடையக்கூடியது எத்தனையோ விஷயங்கள் இருக்கு சாத்தியமான விஷயங்கள் நிறைய இருக்குது அதில் அடையக்கூடிய விஷயங்களுக்குள்ள அறிவறிந்த மக்கட்பேரு அல்ல பிற அதாவது அறியத்தகுந்தவற்றை அறிந்து வாழ்வாங்கு வாழ்கின்ற இது அப்போ பரம்பரை பரம்பரையாக வரணும் வாழ்க்கையில் நாம் அடையக்கூடிய எத்தனையோ பாக்யங்களில் உயர்ந்த பாக்கியம் என்னதுன்னு கேட்டால் கற்க வேண்டியதை கற்கிறதுன்னு சொல்கிறார் இல்லையா கல்லாமையில் கல்வி கல்லாமையில் பார்க்குறோம் அரசியலில் பொருட்பால் அறிவு அறிந்த அறிவு அறிந்தன்னு சொன்னால் எதை வாழ்க்கையில் அறியணுமோ அதை அறிஞ்சு எந்த ஒரு எண்ணம் சொல் செயல் தனக்கும் சமூகத்துக்கும் அமைதியான ஆனந்தத்தை கொடுக்குமோ அதை அறிந்து அதன்படி வாழ்கின்ற அறிவு அறிந்தங்கிற யோசித்து பாருங்கள் அறிவு அறிந்தேன்னு அறியப்பட வேண்டியவற்றை அறிந்து வையத்துள் வாழ்வாங்கு வாழ்கின்ற அப்படி நம்ம சப்ளை பண்ணால் தான் அது புரியும் இல்லாட்டி புரியாது அறிய வேண்டியவற்றை கற்பவை கற்க அறிவறிந்த அறிய வேண்டியதை அறிய வேண்டும் எதை அறியணுமோ அதை தெரிஞ்சுக்கணும் அப்படி அறிவறிந்த மக்கட்பேர் மக்கட்பேருனா அர்த்தம் மக்கள் மக்கள்ங்கிறதே பன்மையில் இருக்குது மகன் சொல்லலை மக்கள் குழந்தைகள்னு அர்த்தம் ஒன்று ரெண்டெல்லாம் இல்லை நன்றாகவே பெற்றுக்கொள்ள வேண்டும் அவர்களுக்கு தர்மத்தை காப்பாற்றுறதுக்காக பிரபஞ்சத்தில் மக்கட்பேரு பேருனா பாக்யம் மக்கள்ன்னா குழந்தை குழந்தை செல்வம் குழந்தை பாக்யம் அதை அடையிறத தவிர அல்ல தவிரன்னு அர்த்தம் மக்கட்பேர் அல்லன்னா குழந்தை பாக்யத்தை தவிர மக்கட்செல்வத்தை தவிர பிற அதற்கு வேறாக இருக்கக்கூடிய மற்ற செல்வங்கள் பொருட்செல்வம் தோப்பு நிறைய இருக்குது லேண்டு நிறைய இருக்குது உறவுகள்லாம் நிறைய பேர் இருக்கிறார்கள் மற்ற செல்வம் எல்லாம் செல்வம் அல்ல அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம் பர் செவி செல்வம் செல்வத்துள் செல்வம் பர் அது உண்மைதான் ஒரு தனி உயிருக்கு இது வாஸ்தவம் தான் ஆனால் இந்த உலக வாழ்க்கையில் குடும்பத்தை பற்றி பேசின்ட்டு வர்றார் உறவு நலத்தை பற்றி படிச்சுட்டுருக்கோம் நாம் அப்படி இருக்கிற போது இல்வாழ்க்கையினுடைய தன்மைகளை கணவனும் மனைவியும் தெரிஞ்சுக்கணும் பெண்ணானவள் எப்படி இருக்கணும்னு சொன்னார் நம்ம ஆணானவனும் எப்படி இருக்கணுங்கிறது அதில் அண்டர்ஸ்டூல் புரிஞ்சுக்கணும் ரெண்டு பேருக்கும் சேர்ந்து தான் இல்லாட்டி இல்வாழ்க்கைங்கிற அந்த முதல் அதிகாரத்தை திருமணம் செய்து கொள்ளுகின்ற ஆண்மகனுடைய தன்மை எப்படி இருக்க வேண்டும் இதை ஒரு அதிகாரத்தை வச்சுன்னு சொல்ல முடியாது இந்த இல்வாழ்க்கை வாழ்க்கை துணைநலம் மக்கட்பேறு அன்புடைமை இந்த நாளும் ஒரு முக்கியமான அம்சம் அதனுடைய வெளிப்பாடு தான் விருந்தோம்பல் இனியவை கூறல் எல்லாம் ஆகவே இந்த நாளையும் சேர்த்து தான் நம்ம பார்க்கணும் இதில் அப்படி இருக்குது அப்படி அதில் ஏன் இல்லைன்னா நாம் நினைக்கக்கூடாது இருக்கிறதுல எப்படி அதை புரிஞ்சுக்கணும்னு பார்க்கணும் ஆக பிற மற்ற செல்வங்களை யாம் அறிவதில்லை அப்படின்னு இதை தவிர வேறு செல்வங்களை பெறுமவற்றுள் யாம் அறிவதில்லை அறிவறிந்த மக்கட்பேறு அல்ல பிற அறிவறிந்த மக்கட்பேறு அல்ல பிற யாம் அறிவதில்லை அப்படின்னு நாம் இது அண்மயம் பண்ணுறோம் அதாவது பதவுரை பண்ணுறோம் சொல்ல பிரிச்சு அதை கொண்டு கூட்டி ரீ அரேஞ்ச் பண்ணி அர்த்தம் பண்றோம் அப்போ அறிவதில்லைங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அறிவு அறிந்தனர் அறிவு அறிந்தங்கிறதுக்கு அறிய வேண்டியதை அறிந்த அறிந்தா மாத்திரம் போராது கடைபிடிக்கணும் அறம்போல் கூர்மையரேனும் மரம் போல்வர் மக்கட் பண்பில்லாதவர் அங்கே மக்கள் சொல்லு வந்திருக்கு பொதுவாக குணம் மக்கட் பண்பில்லாதவர் அறிவு இருந்தால் போராது பண்பு வேணும் அதெல்லாம் அங்கேருந்து நாம் புரிஞ்சுக்கிறோம் இங்கே அறிவதில்லைன்னு சொன்னா பிற செல்வங்களை நாங்கள் ஒன்றும் பெரிசாக மதிக்கிறது அறிவதில்லை இந்த மக்கட்பேரை தவிர பிற செல்வங்களை நாம் மதிப்பதில்லை அறிவதில்லைன்னா உயர்வாக நினைப்பதில்லை சிறப்பானதாக கருதுவதில்லை ஏன்னா அடுத்த தலைமுறையை நல்ல முறையில் உருவாக்குறதை தவிர உலகத்தில் வேறு என்ன இருக்க முடியும் நல்ல குழந்தைகளை உருவாக்கி அந்த குழந்தைகளுக்கு அறத்தை கற்றுக் கொடுத்துட்டா சொல்ல போகிறார் தம் பொருள் என்ப தம் மக்கள் அவர் தம் பொருள் தம் தம் வினையான் வரும்பர் உண்மையிலே உனக்கு பொருள் என்னதுன்னு கேட்டால் அவன் குழந்தைகள் அவனுக்கு பொருள் அவன் பண்ணின புண்ணிய பாவத்துக்கு தகுந்த மாதிரி வந்துக்கும் அதனால் நீ தர்மத்தை சொல்லிக் கொடு பணம் சம்பாதிக்கிறதுக்கும் உலக சுகத்தை அனுபவிக்கிறதுக்கு நீ சொல்லித்தர வேண்டாம் அது அவனாவே பண்ணிப்பான் தர்மத்தை சொல்லி கொடுக்கறதுக்கு தான் மனுஷன் கிடையாது அதனால் அப்பா அம்மா வந்து குழந்தைகளுக்கு தர்மத்தை சொல்லிக் கொடுக்கணும் கடவுளை பற்றி சொல்லிக் கொடுக்கணும் நல்ல குணங்களை சொல்லி கொடுக்கணும் அதை சொல்லிக் கொடுக்கணும்னா வெறுமனை சொல்லிக் கொடுத்தா போகாது வாழ்ந்து காட்டி சொல்லி கொடுக்கணும் இதுதான் நம்முடைய பண்பாடு பாரத நாட்டினுடைய பண்பாடு இது ஏதோ சில தமிழ் பண்பாடு இல்லை மனித பண்பாடு உலகத்தில் எங்கே இருந்தாலும் இதை பண்ணுறது நல்லது தானே பேர் இதை அடாப்ட் பண்ணிக்கிறாங்க இந்த வாழ்க்கையை ஆக அறிவதில்லை இதனுடைய தொடர்ச்சியை மேலும் பிறகு சிந்திப்போம் என்று சொல்லி இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன் பெருமவற்று அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம் தேனி வேதபுடி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகா சுவாமிகளின் வள்ளுவம் என்ற தலைப்பிலான திருக்குறள் விளக்கங்கள்